நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் அவர்கள் இன்றைய தினம் நான் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயன்மார் ஏயர்கோன் கழிக்காம நாயனார் இது ஆறாவது நாயனாரினுடைய வரலாறு நிறைந்த புகழுடைய போல காவிரி நதியை ஒட்டிய வடகரையில் அமைந்த திரு பெருமங்கலக்குடி என்ற அழைக்கப்பட்ட திருநகரம் மிகவும் அற்புதமான தொன்மை வாய்ந்த மாட மாளிகைகளோடு கூடிய ஒரு கிராமம் இன்று வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படுகின்ற நம் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் சிவபெருமானனுடைய திருவிளையாடல்களும் நடனங்களும் பெண்களின் நாட்டியங்களும் பல்வேறு சொற்பொழிவுகளும் வேதாகமங்களும் உரைக்க கூடிய மிக அற்புதமான ஒரு கிராமமாக இது அமைந்திருக்கிறது திருநகரில் வேளாள குரத்திலே சோழ மன்னர்கள் பரம்பரை பரம்பரையாக சேனை தளபதியாக விளங்கி வருகின்ற ஒரு குடிதான் இந்த ஏயர்கோன் குடி ஏயர்கோன் என்பது அரசின் சேனை தளபதிகளுக்கு மரியாதை நிமித்தம் செலுத்தக்கூடிய ஒரு பட்டம் இந்த பரம்பரையிலே அவதரித்தவர் தான் கலிக்காமன் இந்த கலிக்காமன் ஆயனார் இளமை முதலே மிகுந்த சிவ மற்றும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தும் அற்புதமான பணிகளை ஆற்றி வந்தார் சொல் வண்ணமும் செயல் வண்ணமும் நிச்சயமாக எல்லாம் வல்ல ஈசனிடத்திலே மட்டுமே உறையும் என்ற ஒரு அற்புத குறிக்கோளோடு வாழ்ந்த இந்த கலிக்காம நாயனார் மன்னரிடத்திலே சேனை தளபதியாகவும் பணியாற்றியிருக்கின்றார் பணியாற்றும் போதெல்லாம் நல் வீரமும் அளவில்லாத கவனமும் செலுத்தி மன்னரிடத்திலே நற்பெயர் பெற்று வந்தார் இவர் இந்த கிராமத்திற்கு அருகே உள்ள திருப்புன்கூர் அதாவது நந்தியம்பெருமான் நந்தனார் அவர்களுக்கு வழிவிட்ட அந்த தலம் கொண்ட கோவில் தான் திருப்புன்கூர் என்ற கிராமம் இந்த கிராமத்தில் செம்பொன் என்பது சிவபெருமான் அம் அம் பொன்னடியே என்று தெளிந்து இடையராது அதாவது எனக்கு சுத்தமான தங்கம் எதுவென்றால் சிவபெருமானுடைய பொன்னான அடிகளே எனக்கு தங்கமாகும் என்று இடையராது வீழ்ந்து வணங்கி பறவை போற்றி பல்வேறு திருப்பணிகளையும் திருவிழாக்களையும் அந்த கலிக்காமனாயினார் மேற்கொண்டு வந்தார் கோவிலுக்கென்று எந்த கிராமத்திலிருந்து வந்து கேட்டாலும் அளவறிய மிகுந்த நன்கொடைகளையும் தானியங்களையும் பொன் பொருட்களையும் நன்கொடையாக நல்கும் இந்த அற்புதமான சேவையை தொடர்ந்து செய்து வந்தார் புதிய நான் திருப்புண்கோ கதிகமாயின திருப்பணியல் அநேகமும் செய்து நிதியமாவன நீருகந்தார்களல் என்று துதியினார் பரவி தொழுதின் பொறுகின்றார் என்ற பாடலிலே இவர் எவ்வாறு சிவபெருமானுக்கு மிகப்பெரிய அளப்பரிய நன்கொடைகளை திருப்பணிகளை செய்து வந்தார் என்ற அறியலாம் இவர் சிவன் மேலே பக்தி கொண்டிருக்கும் அதே மாதிரி அவருடைய துணைவியார் மாதரசி அம்மையாரும் மிகவும் கணவனுடைய அத்துணை விதிகளுக்கும் கட்டுப்பட்டவராயின் நடந்து சிவபெருமானுக்கும் அடியார்களுக்கும் எல்லையில்லா சேவையை செய்து வந்தார் அவ்வாறு இருக்க நம்பி ஆரூரன் என்று சொல்லக்கூடிய சுந்தரர் பெருமான் திருவாரூரிலே சிவபெருமான பறவையார் என்ற பெண்ணை திருமணம் செய்வது பொருட்டு இரவிலே தூது அனுப்பிய செய்தியை களிக்காயனாயினார் கேள்வியுற்றார் கேட்ட மாத்திரத்திலேயே என்னது உலகத்தையே படைத்து தன் காலின் கீழ் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் நீர்மளி வேணியன் சிவபெருமான் பிறையை தலையில் அணிந்த சிவபெருமான் இந்த சாதாரண ஒரு அடியாருக்கு சுந்தர பெருமானுக்கு நம்பி அருடருக்கு ஒரு பெண்ணிடத்திலே தூது போவதா அதுவும் இரவிலே மீண்டும் மீண்டும் மீண்டும் சென்று திரும்பி சென்று திரும்பி தூது போனார் ஆக இந்த விஷயத்தை கேள்வி பெற்ற கிளிக்காம ஆ இது என்ன புதுமை என்று அதிசயித்தார் மிகவும் கோரு கோபம் கொண்டார் ஒருவன் காரிகை மீது வைத்த காதலால் ஒருவனை ஏவ அகிலாண்ட நாயகரான இறைவன் பணியாளனை போல மறைகளும் காணாத திருமாலும் பிரம்மனும் காண அற்புதமான ஒரு பேரு இந்த சுந்தரருக்கு எப்படி கிடைத்தது கிடைத்ததையும் சுந்தரர் எவ்வாறு இதுபோன்று தூதுபோக அதுவும் ஒரு பெண்ணிடம் தனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தூதுபோக எவ்வாறு அவருக்கு இயன்றது என்று மிகவும் உருகி போனார் ஆகா இனிமேல் என்னுடைய இந்த பிணக்கை நான் எப்போதும் அகற்றிக்கொள்ள மாட்டேன் இனி ஒரு நாளும் சுந்தரர் என்ற ஒரு நாயன்மாரை நான் பார்க்கவே போவதில்லை என்று திருவுளத்தில் அவர் சத்தியத்தை மேற்கொண்டார் மறைகள் புகழும் இறைவா இந்த பிணக்கை நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் என்று இந்த களிக்காமருடைய கோபத்தை கேள்வி சுந்தர பெருமான் சிவபெருமான் இடத்திலே என்னவனே என் மன்னவனே தயவு செய்து கழிக்காமன் நாயனார் உண்மையில் கொண்ட பக்தியை நான் அறிவேன் மிகவும் அளப்பரிய சேவைகளை செய்து வரக்கூடிய அந்த நாயினார் என்னை உன்னை அனுப்பியது பொருட்டு கோபத்தில் மிகவும் கோபத்தில் எறிஞ்சிருக்கின்றார்கள் ஆகவே தயவுகூர்ந்து அடியாறில் உள்ள அந்த மன கோபத்தை நீங்களே மாற்றித்தர வேண்டும் என்று வேண்டினார்கள் அரிபிரமம் ஆகிய இருவரும் காண ஒருவரையும் கூட்டுவதற்கு இந்த இருவரையும் கூட்டுவதற்கு திருவிழம் கொண்டார் அதன் அடிப்படையிலே சூழநோயை களிக்காம நாயனாருக்கு ஏவினார்கள் சூழநோய் என்றால் வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு வழி ஆக சூழநோயை மிகுந்த கொடிய நோயாக அதாவது தீவிர நோயாக அவருக்கு வரச் செய்தார் இந்த இதில் தாங்க மாட்டாத கலிக்காம நாயனார் பெருமானே இந்த அண்ணிலடைப்பட்ட வேல் குடைவது போல எனக்கு இந்த சூதக சூழ வழி எனக்கு தாங்க முடியவில்லை என் மண்மேசை விழுந்து விழுந்து வணங்கி அழுது கொண்டு அரற்றிக்கொண்டு தன் மாதர்சியாக தன் மனைவியாரிடம் அதை கொடு இதை கொடு அப்போதாவது தீர்மா அவபூதியைக் கொடு என்று ஒவ்வொரு நாளும் கேட்டு மிகவும் துன்புற்றிருந்திருக்கிறார் ஆக சிவபெருமான் சுந்தரருடைய கனவில் தோன்றி சுந்தரரே களிக்காமனாயினாரனுடைய சூழ நோயை தீர்க்கும் பொருட்டு நீர் காண நேரே செல் கலிக்காமன் நாயனாருடைய கனவில் தோன்றி உன்னுடைய சூழநோயை குணமாக்குவதற்காக இவர் சுந்தர பெருமான் சிவபெருமானினுடைய ஆணை கிணங்க இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் ஆக நினைப்பதற்கும் அறிய பெருமையுடைய களிக்காமன் நாயனாருடைய தேவியார் ஒப்பற்ற கணவனாருடன் எவ்வாறு இந்த வழியை தாங்கிக் முடியும் என்று அழுது அரற்றி அவரும் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருந்தார் எல்லோரும் வந்து சொன்னார்கள் சுந்தரர் நான் கிளம்ப இருக்கின்றேன் கலிக்காம நாயனார் அவர் வசம் முன்னே சென்று வெகு சீக்கிரமாக எனக்கு வருகை தர இருக்கிறேன் சூளை நோயை குணப்படுத்தி விடலாம் என்று சொல்லுங்கள் என்று தூது அனுப்பினார்கள் தூது அனுப்பிய தூதர்கள் போய் சொன்னவுடன் கலிக்காம நாயனார் ஆஹா இதுபோன்று எனக்கு சூளை நோயை தீர்க்கும் பொருட்டு ஒரு சிவன் சிவபெருமானியே ஏவியே அற்ப வன் தொண்டர் எனக்கு வரவை கோட் கேட்டு மிகவும் வருத்தமாக இருக்கிறது தூதனாய் எம்பிரானை ஏவிய ஒருவன் என் சூளை நோயை தீர்க்கும் புண்மை இங்கு எனக்கு நான் செய்வது என்னவாகும் அதை நான் பொறுக்க மாட்டேன் அவன் இங்கு வந்து என்னுடைய நோயை தீர்ப்பதற்குள்ளாக என்னையே நான் தீர்த்து என்று தன்னுடைய வயிற்றில் வேளால் குத்தி ஒரு உயிரே அவர் மாய்த்து ஒரு நொடியில் இதைக் கண்ட அந்த மனைவியார் மாதரசியாரும் கணவனை அல்லாமல் நாம் இந்த உலகில் வாழ்வது தவறு என்று எண்ணி தாமும் அது போன்று உயிர் துறக்க எண்ணி திருவுளம் கொண்டார் இந்த நேரத்தில் திடீரென்று ஒருவன் வந்து அம்மையிர் மன்னிக்கவும் சுந்தரர் தம் வீட்டு தெரு முற்றத்தை அடைந்து விட்டார் தம்முடைய வீட்டிற்கு வந்து சூழநோய்த்திருப்பதற்காக ஐயனினுடைய வைத்தியத்திற்காக வருகின்றார் என்று சொல்லினார் ஆகா அம்மா நம்பி ஆரூர் வருகிறாரே என்று சொன்னவுடன் அந்த கணவரை சாதாரணமாக ஒரு துணியை போட்டு ஒரு புறம் மறைத்து வைத்துவிட்டு ஆரூரனுடைய வருகைக்கு வெளியே வந்தார் இந்த ஆரூரன் நகை முகம் காட்டி ஐயனே எங்கள் வீட்டிற்கு வந்தெழுந்து எழுந்தருளியிருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி உள்ளே வாருங்கள் என்று அன்போடு அழைத்தனர் அழைத்த அந்த இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினைப் பதிவில் கேட்டு மகிழலாம்